இது வர்ணனையோட இல்லாமல் மந்திர பூமிஷ்டமாக இருக்கு அம்பாண்டிய திவ்யமான ஒரு தியானம் பண்றோம் அவர்களுக்கு வீடு என்று சொல்லக்கூடியதான முக்திங்கிற பிரயோஜனம் இல்லாமல் சாதாரணமாக லோகத்தில் எல்லா முயற்சியாலும் எதிர்பார்க்கக்கூடியதான மற்ற பிரயோஜனங்களும் கிடைக்கிறது அதற்காக ஆணுங்கிக பிரயோஜனங்களையும் உத்தேசித்து இந்த ஸ்லோகங்கள் சொல்லப்பட்டிருக்கு இதுல அம்பாளுக்கு அநேக நாமாக்கள் ஆயிரக்கணக்கான நாமாக்கள் இருக்கு ஆனா எல்லா நாமாவும் ஒரு குணத்தோட ஏற்பட்ட நாமத்தான் வசுதக நாம ரூபங்களுக்கு அப்பாற்பட்டதான ஒரு பெயரோ ஒரு உருவமோ அதனால தடுத்து நிறுத்தக்கூடியதான ஒரு ஸ்வரூபம் இல்லை இப்ப ஒரு பெயர் சொன்னோமே அந்த பேரு அந்த ஸ்வரூபத்துக்கு தான் இருக்கு இன்னொரு பேருக்கு மகாலட்சுமின்னு பேர் வச்சனா லக்ஷ்மி டாயிரத்து தான் பேருக்கு சரஸ்வதிக்கு லக்ஷ்மின்னு சொல்ல முடியாது நீங்க அதே போல ஒரு பேரை வச்சனையானால் அந்த பேரு மட்டும்தான் அந்த ஸ்வரூபத்துக்கு பொருந்தும் அப்படி இல்லாமல் எந்த பெயராலையும் கோபிடலாம் எல்லா பேருக்கும் அப்பாற்பட்டதாக ஒரு சுரூபம் அம்பாளா விளங்கிட்டு இருக்க இருந்தாலும் ஒரு குணப்பிரயுக்தமாக ஒவ்வொரு செயல் பண்ணும் பொழுது அதுக்கு தகுந்ததாக ஒரு பெயரை வச்சிருக்கோம் அப்படிப்பட்டதான பெயர்கள்ல அம்பாளுக்கு மாலினின்னு ஒரு பெயர் மாலினி அம்சினி மாதா மலையா தலவாசினி அப்படின்னு மாலினின்னு பேர் வச்சிருக்கோம் மாலைகளை தரிப்பவள் அல்லது மாலையை தரிப்பவள் இப்ப இந்த மாலையை தரிக்கக்கூடியதான அம்பாளை தியானம் பண்ணணும் அம்பாளை எப்படி தியானம் பண்ணணும் முத்தாமழிய தரித்த மாதிரி முத்து மாலையை தரித்த மாதிரி இப்படி தரித்தால் இப்படிப்பட்டதான ஒரு நாம் தியானம் பண்ணினோம் ஏனால் நமக்கு என்ன பலம் வருது கீர்த்தி பலம் வருது கீர்த்தின் என புகழ் என கூடிய புகழோர் சந்திச்சிட்டு புகழுங்கிற ஒரு பதார்த்தம் அத அடையறதுக்காக ரொம்ப சிரமப்படுறா ஜனங்கள் ஆனா அந்த புகழுங்கிறத தானா வரணும் நீங்க அதுக்காக முயற்சி பண்ணி வர்றது இல்லது அது ஜென்மாந்திரத்துல பாக்கியத்திரால தான் வரும் அந்த பாக்யத்தினால வரக்கூடியதான ஒரு புகழ் இருக்கு அதான் சாஸ்வதமாக நிக்க அந்த ஒரு புகழ் நமக்கு வரணும் என்பதற்காக மனுஷனுக்கு புகழ ஆசை உண்டு ஆனா அந்த புகழ அவனுக்கு அதிகாரம் இல்லாத புகழ வந்து என்ன பண்ணுறதுன்னா அந்த புகழை அடையக்கூடியதான தகுதி அவர் பெறணும் அந்த தகுதியோட அந்த புகழும் இருக்குமே ரொம்ப பேருக்கு தகுதி இருக்கு ஆனா புகழை வராது மட்டும் இருக்கூடியதான விஷயத்தை ரெகக்னைஸ் பண்ணாமலேயே போகணும் அதுக்கு தகுந்தும் இருக்கணும் இல்லாத இடத்துல புகழ் கொஞ்ச நாள் எடுத்து போயிடும் இருக்கணும் அந்த புகழும் வரணும் அந்த புகழ் வரணும் எனக்கூடியதான ஒரு சுரூபத்துக்காக இந்த ஒரு ஸ்லோகம் தள்ளப்படும் எப்படி முக்தணிபீராம் அம்பாளுக்குலோகத்துல சுப்பிரமணிய சுவாமி மகாகணபதி அப்படின்னு ரெண்டு குழந்தைகள் அதுல மகபதியானவர் கஜாசுரனை கொன்ன போன்றதான ஒரு வேஷத்தை போட்டு உலகத்தில் இருக்கிற எல்லோரையும் ஹிம்சப்படி கொண்டிருந்தான் ஒரு அரக்கர் அவனை யுத்தத்துல கொண்டு கொன்ற காலத்துல என்ன அவருடைய கண்டஸ்தலத்துல அடிச்சதுனால அந்த யானையனுடைய கண்டஸ்தலத்துல முத்துகள்லாம் கொட்டிட்டு முத்துகள் இருக்கல இது ஆறு இடத்துல பறக்கிறது யானையனுடைய கண்டஸ்தலத்துல பறக்கும் அதே போலயே மூங்கிலுக்குள்ள முத்து இருக்கும் முத்திலான மூங்கிலுக்குள்ள முத்து இருக்கும் பாம்பு தலையில முத்து இருக்கும் அதே போலயே மேகங்கள்ல இருந்து முத்து இருக்கும் முத்து சுத்தி முத்து வரது கரும்புலயும் முத்து இருக்கும் அதுல இந்த யானை தலையில இருந்து வரக்கூடியதான ஒரு முத்து இருக்க பட்சத்தில் அது கற்பூரம் கலர்ல இருக்கு வெளுப்பான கற்பூரம் இருக்க கலர்ல இருக்கும் அதே இந்த வம்சம் வம்சம்னு சொன்னா பூங்கில் இந்த பூங்கிலுக்குள்ள இருக்கக்கூடியதான ஒரு முத்து இருக்க பாத்தேல அது என்ன அது சிவப்பா இருக்கும் பாம்பு தலையிலயே முத்து இருக்கும் பாம்புன்னா அது ஆயிரம் வருஷம் அந்த பாம்பானது உயிரோட இருக்கணும் அப்பதான் அதனுடைய தலையில ஒரு மாணிக்க முத்து இதெல்லாம் வரும் இது கருமுத்துன்னு சொல்றோம் அது கரும்பா இருக்குமா எங்க சார் பாத்தீங்கன்னா என்ன எதுன்னு கேட்கப்படுது சொல்றது புசத்தில்தான் இருக்கு எங்கேயும் கருமுத்து பார்த்ததில்லை இருந்தா இருக்கலாம் அது பாம்பு தலையில இருக்கிறது அது ஆயிரம் வருஷம் அந்த பாம்பு உயிரோடு இருக்குமே ஆனால் அது தலையில அது முளைத்து அந்த பாம்பு பிராணம் விட்ட பிறகு அதை சுத்தி பண்ணிட்டு எடுத்துக்கணும் அது அப்படியே கையில தொட்டான்னா பிராணம் போயிடும் அவ்வளவு அது அது முழுக்க ஜனா அந்த மேகத்திலிருந்து முத்து வர இந்த மேகங்கள்ல இருந்து வரப்படுகிறதான முத்தானது சுவாதி நட்சத்திரி முத்து சிப்பியில உளுமையானால் அந்த முத்து தான் நீங்க அதனா சுவாதி நட்சத்திர தண்ணிக்கு முத்து சிப்பியில விழுமையானால் சமுத்திரத்துல மழை அது முத்த ஆகும் அந்த முத்து தான் நீங்க சுங்கறதுல சிலது ஹைட்ராபேட் பரவல் சுங்கரம் அது இவனா பண்ணிட்டு அது நேச்சுரலா வந்து முத்து அது வந்து ஒரு ஆகாரமாக இருக்காது ஏன்னா வேல இருந்து கீழே விழதோ இல்லையோ அது எந்த ஒரு ஷேப்ஸ்ல இருக்கும் ஆனா அது உடம்புக்கு நல்லது அப்படின்னு இருக்க இற்றுக்கண்டம்ண்டம்ரும்பு இந்த முத்தின கரும்பு இருக்கு அந்த ஜாயிண்ட்ல இருந்து வந்து அது வந்து அது பச்ச கலர்ல இருக்கும் எல்லோ கலர்ல இப்படி ஆறு இடம் இந்த முத்துக்களுக்கு முத்து ஆனது போட்டுக்கிறதுக்கு அதிர்ஷ்டம் இருக்கணும் உங்க அதுல பையன் இருக்கான் சார் அமெரிக்கா போயிருக்கேன் சார் அங்கேருந்து முத்து அனுப்பினாங்க சார் வெட்டியிலேயே கிடைக்கும் போட்டுக்க மாட்டேன் அது நீங்க போட்டுக்கணும்னு சொன்னால் அதுக்கு ஒரு அதிருஷ்டம் வேணும் ஜென்மாந்திரத்துல புண்ணியம் இருக்கிறவானதான் முத்துவை தரிக்க முடியும் காற்று இருக்கா டைமண்ட் தரிக்கலாம் அது உண்மை காரணம் ஆனால் முத்து மட்டும் தரிக்க முடியாது முட்டு பவழம் இந்த ரெண்டு இருக்கும்ல அது பாக்கியம் இருக்கணும் ஜென்மாந்திரத்துல பகவத் அனுக்கிரகம் இருந்தால் தான் அது அனுபவிக்க முடியும் போட்டுக்க அதை போட்டு அதோட குடிச்சு அந்த ஜலமானது சரீரத்துக்கு மேல விழுமையானால் அந்த சரீரத்தில் இருக்கக்கூடியதான எல்லா தோஷங்களும் போகும் அதோட மட்டும் முத்து பவளம் தரித்துன்றதுனா மனசுக்கு நிம்மதி ஏற்படும் அப்படி இதை கஜா சுரனை கொண்டார் நம்ம விக்னேஸ்வரர் முத்துல கீழே கொட்டிட்டு கொட்டித்துமே என்ன பண்ணினார் அவர் மீதியெல்லாம் கேர் பண்ணலை அந்த முத்து எல்லாம் எடுத்து அம்பாளுக்கு கொடுத்தார் அத மாலையா கட்டிட்டு அம்பாள் போட்டுட்டா தனு கும்பிரி அம்மா ஸ்தம்பேரமம் ஸ்தம்பேரம் யானை யானையினுடைய யானை உருவத்தில் இருக்கக்கூடியதான அரக்கன் ஸ்தம்பேரம தனுஜன் அவன் கஜாசுரன் பேர் அவனை கொன்னால் கும்ப பிரகிருடைய கட்டி தன்னுடைய கழுத்துல போட்டுருக்காளா என்ன பையன் கொண்டு வந்து கொடுத்தான்னு ஒரு சந்தோஷம் தானே போட்டா அதுனா போக அந்த முத்துக்கள் ஆனது மார்பில் போட்டு கழுத்துல போட்டு இருக்க முத்துக்கள் இதுல இருந்து வந்ததான முத்து வெள்ள ஜலத்தில இருந்து வந்ததான முத்து கடிக்க வடிவமாக இருக்கும் கிளிலிருந்து வந்ததான முத்து ஆனது பால் வண்ணமாக இருக்கும் அதான் நம்ம சாதாரணமா பார்த்து இந்த முத்துக்கள் கற்பூர வடிவமாக இருக்கு இது என்ன அம்பாள் போட்டு பிறகு அம்பாளுடைய உதடல சிவங்களா இருக்க அந்த கலரானது இந்த முத்துக்கள் மேல விழுந்துருக்கு விழுந்ததுமே என்ன சார் அது சிவப்பாகவும் வெளுப்பாகவும் ரெண்டு சேர்ந்து காணப்படுகிறது சுவாபாவிகமாக வெளுப்பாக இருக்கு கற்பூர கலர்ல இருக்கு அதோட மட்டும் இல்லாமல் இது வேற அந்த என்ன ஒருபத்தே இது என்னமா காட்டுறது அம்பாட மாலையை தெரிச்சிருக்கிறதுனால தன்னுடைய ஆத்துக்காரர் புரதமயிது முப்புறத்தை எரித்ததான பரமேஸ்வரர் அந்த பரமேஸ்வருடைய ஒரு புகழை உலகத்துல காட்டுற மாதிரி இருக்கான் ஏ புகழானது வெளுப்புங்கிற சொல்றது கவி சம்பிரதாயம் கவிநயமானது புகழானது வெளுப்பாக இருக்கும் ஹம்சே விருஷ்ணே கீர்த்தி ஸ்வர்கங்கே கிருஷ்ண உன்னுடைய புகழானது ஒரு அன்னபட்சியாக உருவெடுத்து கொண்டு ஸ்வர்கலோக்க கங்கையிலே சுத்தி கொண்டிருக்குன்னு கவி சொல்றேன் அப்படியே அந்த கீர்த்தி எப்படி வர்ணிக்கணும் வெளுப்பா இருக்கு கீர்த்தி கருப்பா இருக்குமா இருக்கு இனிமையான நல்ல செயல் நல்ல படித்தவர் நல்ல ஆச்சாரம் உள்ளவர் இனிமையாக பேசுறவர் நாலு பேருக்கு நன்மை பண்ணவர் இப்படிப்பட்டதான கீர்த்தி தான் வரணும் இந்த கீர்த்தி இருக்க இது வெளுப்பான வர்ணிக்கிறது தகவல் ஆனா வெளுப்பா அவர் நிக்கிறதோட அந்த சிவப்பு இருக்கு அந்த சிவப்பு என்ன பிரதாபத்தை காட்டுறது அவர் திரிபுர சம்ஹாரம் பண்ணினார் அந்த திரிபுர சம்ஹாரம் லோக்சேமத்துக்காக பண்ணினார் அந்த லோகக்ஷேமத்துக்காக பண்ணின பரமேஸ்வரனுடைய ஒரு புகழ் இருக்க பார்த்துல எப்படி உப்புறங்களுக்கு அதிபதியா இருக்கக்கூடியதான ராட்சசர்கள் அவன் மகாவீராளா அவளை சொல்றதுக்கு ரொம்ப குரு எவர எடுத்துக்க வேண்டி இருந்தது தேவதைகள்னால தான் சிவரத மகாரத்துக்காக கிளம்பினார் கிளம்பும் பொழுது அவர் அநேக ஆயத்தங்கள் பண்ணினார் இந்த பூமியே தேரா எடுத்து அந்த மகாவிஷ்ணு அதுல அம்பா இருக்காராம் வாசுக்கி நான்கேரா இருந்தாராம் வேறு பர்வதம் ஒரு வில்லாக பரமேஸ்வரன் எத்தனை ஆட்சி எல்லாரும் சேர்ந்து தன்னிடம வரார் என்றார் இவளோ வேண்ட இருக்கே இவளோ ஆயதங்கள் அத்தனை தேவதைகள் సహాయம் பண்ணினானே என்றார் அவர் ரதத்தில ஏறினார் போnar கிட்ட போnar என்ன பண்ணினா என்றார் ஒரு சிதிச்சார் அவளதான் அந்த சிริப்பே அவர் மூணு பேரையோ மூணு புராணளையோ பட்டணத்தோட எறிச்சிடுது என்றார் அந்த பரமேஸ்வரபதி அவர் அத முன்னாலே தன்ன சிவ சத்யாயுக்தோ யதி भवति சக்தி பிரபலிது और प्रभावितम انا எதை நாதர் பிரபலிது மூ கிரகத்தையும் அறக்களையும் எல்லாரையும் ஒரு சிரிப்பு நாளையே கொண்டு விட்டார் பண்ணிவிட்டார் ஒரு வீரியம் அந்த வீரியமானது சிவப்பாக இருக்கு அந்த சிவப்போட கூடியதான அந்த வெளுப்பாக காணப்படுகிறது அந்த வெளுப்பம் சிவப்பும் சேர்ந்து பரமேஸ்வருடைய புகழ் ஒரு புகழ் அவருடைய ஒரு பராக்கிரமத்தை சொல்லக்கூடியதான ஒரு புகழ் அதைத்தான் காற்றாமதிரி இருக்கான் அந்த அதனால் அந்த சபளிதாம் அந்த முத்துகளுக்குள்ள அந்த சிவப்பும் காணப்படுகிறது மேல அந்த வெளுப்பான ஒரு பொம்மைதான் தெரிகிறது பரமேஸ்வரன் பார்க்கறதுக்கு அத்தியந்த சுத்த தத்துவ பிரதானம் இருந்த போதிலும் உள்ளூர ரஜோகுணம் கொஞ்சம் இருக்கு அப்படின்னு காமிக்கிறாளாம் தன்னுடைய தான் மாலையை போன்று காமிக்கிறாளாம் குஜா போகாத மேஸ்வரனுடைய பிரதாபத்தோடு கூடியதான கீர்த்திமாக மேலோட நமக்கு தெரியக்கூடியதான ஒரு அர்த்தம் இதற்குள்ளதாபவ்யாமிஸ்ராம் புரதமயுது அப்படின்னு ஒவ்வொரு மனுஷனுக்கும் மூன்று சரீரங்கள் உண்டு என்ன மூன்று சரீரங்கள் ஒரு சரீரம் நாம் எல்லோரும் பார்த்து கொண்டிருக்கக்கூடியதான சரீரம் பாடின்னு சொல்லி கொண்டிருக்கோம் கை கால் திவைகள் ஜாகிரத் காலத்தில் நமக்கு அபிமானத்தோடு இருந்த பகுதியிலும் இது நமக்கு நன்மையும் கொடுக்கிறது இது நமக்கு துன்பத்தையும் கொடுக்கிறது ஏன்னா சுக துக்கங்கள் இதன் வாயிலாகத்தான் அனுபவிக்கிறோம் இந்த சரீரமானது போகாய தரமாக இருக்கு சுகதுக்கம் அந்நிய சாட்சா இருக்கு இப்ப இந்த சுகதுக்களை கொடுக்கக்கூடியதான இந்த ஸ்தூல சரீரத்துல நீங்க யோஜனை பண்ணி சொல்லுங்க சுகத்தை அதிகமா அதிக துன்பத்தை அதிகமா அனுபவிக்கிற நல்லா யோஜனை பண்ணி பார்த்துறோம் நமக்கு சுகம் அனுபவிக்கிறது தெரியல ஆனா துன்பத்தை அனுபவிக்கிறது நன்னா தெரியுது தலைவலி கால்வழி மூக்கவலி சொல்லிட்டேன் வலி இல்லாத பகுதி வழிச்சு கட்டி வந்திருக்கு தான் இருக்கிறோம் நகைச்சிங்கிறான் நகைத்துக்குன்னா சித்து உனக்கு என்னையான்னு கேட்ட ஐயோ அது உங்க தெரியாது எந்த வழியா இருந்தாலும் பரவாயில்ல பல்வழி தாங்கிறது கஷ்டம் என்ன பண்றது நமக்கு தெரியாமலையே சில சமயத்துல நம்ம சரீரமே நமக்கு துன்பத்தை கொடுக்கிறது என்ன பண்ணினா தம்சையதே அப்படின்னு பல்லே ஒரு நாளைக்கு இந்த நாக்கை கடிச்சுடு பல்லு தான் தன்னுடைய நாக்க எடுத்து அப்ப நான் யார வெறுதுங்கிற ஸ்ரீமத் இதுக்கு ஒரு கேள்வி இப்ப பல்லு இடத்துல நாக்கே நீ ஏன் போனேன் சாப்பிட்டிருக்கோ பல்லுக்கு நாக்கு பல நாடுகள் மாட்டேன் நான் கடிச்சு ஒன்னும் பண்ண முடியல அதே போல நான் யோஜனை பண்ணி பார்த்தேன் மனுஷனுடைய சரீரத்துல அமிகமான துன்பங்கள் சாரீரிகமான துன்பங்கள் இந்த துன்பங்கள்ல எங்க இருக்குன்னு தெரியல சுத்தி சொல்றது இந்த இந்த எண்ணங்கள் சரியாக வராத்தால் என்ன ஆதி உண்டாகிறது ஆதி சொன்னா அதிகாங்க முடியாதான ஒரு கவலை நீங்க சௌக்கியமா இருந்தாலும் பக்கத்துல இருக்கிறவங்களை பார்த்து என்னமோ நான் நினைக்கிறேன் வேற யாரும் சத்ருக்கள் நமக்கு வேண்டியவ தான் நம்ம பந்துக்கள் தான் பந்துன்னு சொன்னாலே கட்டி போடுறவாள் அர்த்தம் ஏதாவது ஒரு பிராப்ளத்துல உங்களை கட்டிகிட்டே இருக்காவா அவ அதுல கல்யாணம்னு கூப்பிடுவா நீங்க போனேன்னு வச்சுக்கல இந்த பத்தியல எப்படி வந்துருக்கா இருக்கு போகல வருவாங்கள பணக்காக வர மாட்டாங்க வந்தாலும் தரப்போ வராது போனாலும் தரப்பு என்ன பண்றது எதிர்க்க இருக்கும் பொழுது சிரிச்சுட்டே பேசுவாங்க மறக்க மறந்து மரவாக இந்த மனசுல கர்வம் ஜாதிட்டா இருக்கா ஒண்ணு சொல்ல முடியாது இப்படி மனசுக்குள்ளேயே எத்தனையோ கவலைகள் உண்டு இந்த கவலைகள் தான் ஆதியாக பரிணமிக்கிறது இந்த ஆதி முத்திட்டுன்னா சரீரத்துக்குள்ள வியாதியா வந்துடுறது விசிஷ்டா ஆதி வியாதிகி விசிஷ்டமான ஆதி இந்த மனசுல ஏற்பட்டதான கவலை அது எப்ப கவலை ஏற்படும் சொல்ல முடியாது சின்ன வயசுல ஏற்படலாம் கவலை அது அப்படியே மனுஷனுக்கு நீடித்து போகலாம் நடுவயில கவலை ஏற்படலாம் விவாகிகள்னால அதுக்கப்புறம் அப்படியே போயிட்டு ஆனா எல்லா கவலையும் தூக்கிதீர்த்திரான்திகாரணிஸ்தேங்க கவலைகள் எல்லாம் பகவானுக்கு சமர்ப்பணம் பண்ண தெரிஞ்சது ஆனால் மனுஷன் ஆனந்தமாக இருக்கலாம் ஆகிய ரெண்டாவது ஷரீரம் என்ன சொன்ன சூக்ம ஷரீரம் மனசு புலங்கள் பிராணம் அப்பாற்பட்டதாக ஒரு சரீரம் இருக்கு அது தெரியாது பரமாத்மா இருக்க அறியாம அறியாம இருக்குன்னு எப்படி சார் செய்யும் காலம் நீங்க தான் சொல்றேன் தெரியாமல் தூங்கினேன் இப்ப மட்டும் தெரியுது தெரியுது சார் அவ்வளவுதான் வேற ஒன்னும் தெரியல சண்டை போட தெரியறது வம்பு தெரியுறது பம்பு பேச தெரியுறது ஆனா தூக்கத்துல அதுவும் தெரியல ஆகிய தூக்கத்துல என்னது காரண சரீரம் அஜானம் இப்படி மூன்று புறங்கள் ஒவ்வொரு மனுஷனுக்கும் இருக்கு சூழ சரீரம்னு ஒரு புறம் சூக்ம சரீரம்னு ஒரு புறம் காரண சரீரம்னு ஒரு புறம் புற ஆயிரம் அப்படிங்கிறது வேதம் ஆயிரக்கணக்கான புறங்கள் எல்லாம் இரும்புனால செய்யக்கூடியதான புறங்கள் செய்யப்பட்டதான புறங்கள் இந்த மூன்று புறங்களுக்கும் அப்பாற்பட்டதாக ஒருவன் இருக்கிறான் யாரு இந்த ஜீவன் இந்த மூன்று புறங்களை எரிக்கணும் இது சாதாரணமாக தீக்குச்சியினால் எரியறது இல்லது இது எப்படி எரிக்கணும் அந்த பரமேஸ்வரனுடைய திருஷ்டி வேணும் பரமாத்மாவுடைய திருஷ்டி வேணும் அந்த பரமாத்மாவுடைய திருஷ்டி அந்த வந்து அந்த ஞானமானது வர்ணமையானால் அதற்காக நீங்க முயற்சி பண்ணணும் வேதாந்தங்களை வாசிக்கணும் அந்த திரிபுர சமயதா மூணு திரிபுர சமயத்து முப்புறத்தையும் எரித்தவர் அந்த ஞானத்தை அளித்தவர் ால் முறமும் எஞ்சி போயிடும் அப்படின்னு அந்த ஜானத்தினால் எல்லாம் போயிடுது என அப்பொழுது அந்த சுத்தமான ஒரு பிரகாஷம் அந்த சித்தமான பிரகாசத்தை காட்டி கொண்டிருக்கா அம்பாள் மாலைய போட்டுண்டு இந்த மாலையோட அம்பாடை நாம தியானம் பண்ணினோமே ஆனால் மாலினி அம்சினி மாதா அப்படின்னு இந்த அம்சஸ்வரூபமா அஹம்சஹா அதான் அம்சா அஹம் நான் சகா பரமாத்மா அதான் அஹம் சஹா சஹா அஹம் அம்சோகம்னு சொல்றேன் நானே பரம்பொருள் பரம்பொருளே நான் என நான் ஒரு அறிவு வரணும் அந்த சுத்தமான ஒரு அறிவு அது எப்படி வரும் அம்பாளுடைய அனுகிரகத்தான் வரும் அதை காமிக்கிறான அம்புஜா அருஜி அந்த அந்த சமிதாம் ஒரு ஸ்வரூபத்தையும் சேர்த்து விட்டு பிரதாபியாமி அந்த பிரதாபம் பரமேஸ்வரனுடைய பிரதாபம் வேதாந்தத்தனுடைய ஒரு பிரதாபம் அதை காமிக்கலாம் சிதராபரணே தத்வரணா சத்ரு மாரண லட்சணம் மற்ற ஆயுதங்கள் எல்லாம் சத்ருக்களை கொள்ளும் ஆனா இந்த ஆயுதம் என்னன்னு எல்லா சத்ரு பண்ணிவிடுமா சொல்றது இல்ல ஒன்னா சரீரம் நிக்கம் இந்த ஆபரணம் என்ன பண்றது தெரியுமோ அந்த மாலைங்கிறது அது சத்ரு இருக்கிற இடம் இல்லாம பண்ணிவிடுமா அதனால அம்பால எப்படி தியானம் நிறைய ஆபரணங்கள் இருக்கிறதாகவும் முத்து மாலை இருக்கிறதாகவும் ஒவ்வொரு மாலை வரைக்கும் கீழே மனுஷன் மகாவிஷ்ணுக்கு பாதம் வரைக்கும் வருணமா என்னடா காட்டு குப்பங்கள்னாலேயே மாலை போட்டுப்பார் அவர் அவருக்கு வாசனையா இருக்கணும் அது இதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம் ஆனா என்னன்னு இந்த மாலையை போட்டு போட்டு அதை பார்த்தவனுக்கு அறிவு வரணும் எந்த அறிவு சம்சாரத்தை ஒழிக்கக்கூடியதான் அறிவு வரணும் அப்படின்னு சொல்லக்கூடியதான் அம்சம் ஒவ்வொரு அம்சம் அதே வேலையே மகா மகா காளி மாதா மனுஷியாண்டிய தலையெல்லாம் எடுத்த அது ஒரு மாலையா வச்சுட்டு இருக்கான் இது பார்க்கறதுக்கு பயமா இருக்கு என்னன்னா இது மண்டவோட மாலையா போடுறேன் இருக்கல கிடையாது இந்த மண்டவோட என்ன சொல்றதுன்னு கர்வத்தை காமிக்க மனுஷனுடைய கர்வம் அதெல்லாம் காளி மாதாவை உபாசிக்கிறவர்களுக்கு ஒரு அவனுக்கு மகா கர்வம் எல்லாம் போயிடுது பரம சாதாரணம் ஆயிடுவான் அதனால என்ன ஆயிடுதுன்னு உயர்ந்ததான் ஒரு நிலைக்கு நம்ம கீழே தடுத்துறதெல்லாம் கர்வம் தான் இப்படி ஒவ்வொரு விதம் அந்த மாலைகளுக்கு பத்தியே தனியா ஒரு சாப்டர் இருக்கு பழைய நாடால வந்து இந்த முத்து மாலையை தரிக்கணும் அது ரொம்ப ஐஸ்வர்யத்தை கொடுக்கும் அதோட இல்ல மனுஷனுக்கு ஞானத்தை வளர்க்கும் அப்படி இதை இந்த மலங்களை போக்க கூடியதான கா மலம் கார்மிக மலம் அப்படின்னு மலங்கள் சொல்ற இப்படி இந்த வாசிக்க மலம் போகணும் அது போனால் நமக்கு படிச்சு நம்ம பால் பாயத்தை நிவேதனம் பண்ணிடோமே மனுஷனுக்கு ஸ்லோகத்துல ரெகனேஷன் கிடைக்கும் புகழ் வரும் ரொம்ப பேர் இதை கவனப்படுற நான் எவ்வளவு பண்ணிட்டு இருக்கேது நம்மளை யாரும் கவனிக்க மாட்டேங்கிறார் கவனிக்க மாட்டேங்கிறா நம்மளை ரெக்கக்னைஸ் பண்ண மாட்டேங்கிறான்னு அது ஜன்மாந்திரத்துல பாக்கியம் தான் இருக்கிறது அதுக்கு வேற ஒன்னும் நீங்க உங்க முயற்சி போறாங்க அட்வர்டைஸ் பண்ணிக்கலாம் நீங்களா அட்வர்டை பத்து பேருக்கலாம் அது பிரயோஜனம் அனுகிரகம் இருந்தா தான் முயற்சி பண்ண வேண்டாம் இங்க வரக்கூடியதான ஒரு உயர்வு உங்களுக்கு நகமாக ஒரு அதிகாரத்தை கொடுத்து யோக்கியத்தையை கொடுத்து அந்த யோகியதையை பத்து பேருக்கு சொல்லக்கூடியதான ஒரு அதிகாரம் நமக்கு ஏற்படும் அப்படிப்பட்டதான அழஸ்லோகம்